ஒருவர் வந்தார் தொழுகு ஏன் தாமதமாக வருகிறேன் என்று உமர் அபி அல்லாஹும் அவர்கள் கேட்டார்கள் நான் பாங்க கேட்டதும் ஒழு செய்வதற்கு தவிர குளிப்பதற்கு நேரம் இல்லை உங்களில் ஒருவர் ஜுமாவுக்கு செல்வதாயிருந்தால் குளித்து கொள்ளட்டும் என்று நபிசல்லு அனஹி வசல்லம் அவர்கள் கூறியதை நீர் கேள்விப்படவில்லையா என்று உமர் ரபி அல்லாஹும் அவர்கள் கேட்டார்கள்